நச்சினையின் இரண்டாயிரட்டு சித்திரை மாதம் பனிரெண்டாம் நாள் புதன்கிழமை இன்று நாளீடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழகச் சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் உணவுத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் ரசாயனம் தடவிய ஐந்து டன் பப்பாளி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சென்னை அடையாறில் உள்ள இந்தியன் வங்கியில் துப்பாக்கி முனையில் ரூபாய் ஆறு லட்சம் கொள்ளையடித்த பீகார் இளைஞரை பொதுமக்கள் பிடித்து அடித்து உதைத்தனா் சென்னை வேலுச்சேரியிலிருந்து கடற்கரைக்கு சென்ற மின்சார ரயிலில் மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாலியல் தொல்லை தரப்பட்டது பாலியல் தொல்லையால் பாதிக்கப்பட்ட பெண் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பெண்ணை ஐஜி பொன் வாணிக்கவேல் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினாா் புதிய ஒய்வூதிய திட்டத்தை ரத்து செய்வது உள்ளிட்ட ஏழு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் பத்தாம் வகுப்பு விடைத்தாள்களை திருத்தும் பணியை புறக்கணித்து ஈரோட்டில் போராட்டம் நடத்தி வருகின்றனா் சென்னையில் கடந்த மூன்று நாட்களில் மட்டும் நான்கு குழந்தை திருமணங்களை குழந்தைகள் நல அலுவல்களும் காவல்துறையினரும் இணைந்து தடுத்து நிறுத்தியுள்ளனா் தேனியில் காட்டு தீ விபத்து பற்றி மே இரண்டாம் தேதி அறிக்கை தர மத்திய வனத்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது தேசிய பசுமை தீர்ப்பாயம் மத்திய வனத்துறை அமைச்சகத்துக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலைக்கு படகு போக்குவரத்து மீண்டும் தொடங்கியது கடல் சீற்றம் காரணமாக மூன்று நாட்களாக சுற்றுலா படகு போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்தது புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார் ஜல்லட்டுப் போட்டியில் எட்நூறு காலைகள் ஐம்பது மாடுபிடி வீடர்கள் பங்கேற்றனர் பிரதமர் மோடிக்கு கொலை மிரட்டல் விடுப்பது வாட்ஸ்அப்பில் பரவிய ஆடியோ எதிரொலியாக முகமது ரபிக் என்பவரை கோவை குனியமுத்தூர் போலீசார் கைது செய்துள்ளனர் இந்திய செய்திகள் டெல்லியில் சாலை விபத்தில் சிக்கி தலையில் காயமடைந்தவருக்கு மருத்துவரின் கவனக்குறைவால் காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடக மாநில சுட்டசபை தேர்தல் வருகிற பனிரெண்டாம் தேதி நடைபெறுகின்றது இந்த தேர்தலில் முன்னாள் முதல் மந்திரி எடியூரப்பாவின் மகன் திடீரென்று மைசூரு நஞ்சன்கோடு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் நாடு பற்றி எறிந்தாலும் மீண்டும் பிரதமர் பிரதமர் நரேந்திர மோடி ஆர்வமுடன் இருக்கிறார் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் திருப்பதி தேவஸ்தான அரங்காவலர் குழு உறுப்பினர் பதவியிலிருந்து எம் அனிதா விலகினாா் உதவுவதற்காக பல்வேறு செயற்கைக்கோள்களை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் விண்ணில் ஏவ திட்டமிட்டுள்ளது நாட்டிலுள்ள நூறு நகரங்களை உலக தரத்துக்கு பொலிவுறு நகரங்களாக மாற்றும் திட்டத்தை பிரதமர் மோடி இரண்டாயிரத்தி பதினைந்தில் தொடங்கி வைத்தார் இதற்காக இதுவரை தொன்னூற்றி நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் ஐந்து பேர் உயிரிழந்தனர் புதுச்சேரியில் தொடர் ஏடிஎம் கொள்ளை வழக்கில் அரசு மருத்துவர் விவேக் கைது செய்யப்பட்டாா் ஜம்மு கா எல்லை எல்லையோரத்தில் அமைந்துள்ள கூஞ்ச் மாவட்டத்தில் பாகிஸ்தான் படையினர் சிரியராக மோட்டார் குண்டுகள் மூலம் இந்திய நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தினர் கர்நாடக சட்டப்பேரவைக்கு மே பனிரெண்டாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி தனது சகோதரி பிரியங்காவை பிரச்சாரத்தில் ஈடுபடுத்த முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்துக்கு அமெரிக்கா அரசு நிதி ஒதுக்காவிட்டால் நான் ரூபாய் முன்னூறு கோடியை வழங்குவேன் என்று நியூயார்க் முன்னாள் மேயரும் கோடீஸ்வரருமான மைக்கேல் புளும்பெர்க் கூறியுள்ளார் அமெரிக்காவில் உள்ள ஜான்ஸ் ஹோப்வின்ஸ் மருத்துவமனை மருத்துவர்கள் உலகிலேயே முதல் முறையாக பிறப்புறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்திருக்கிறார்கள் ஆப்கானிஸ்தானின் பல்வேறு பகுதிகளில் தலிபான் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பதினான்கு ராணுவ வீரர்கள் நான்கு காவல்துறையினா் உயிரிழந்தனா் வாஷிங்டன் உலகின் பெரிய விமானம் சில மாதங்களில் தனது சேவையை தொடங்க உள்ளது ஈரானுக்கும் வல்லரசு நாடுகளுக்கும் இடையே கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அணுசக்தி ஒப்பந்தத்தை குலைப்பதற்காக நடைபெறும் சதி செயல்களை ரஷ்யாவும் சீனாவும் முறியடிக்கும் என்று ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கே லாவ்ரோ தெரிவித்துள்ளார் சீனர்கள் இந்தியும் இந்தியர்கள் சீன மொழியும் கற்றுக் அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் கூறினார் ஏமனில் திருமண வீட்டின் மீது சவுதி கூட்டுப்படையினர் வான்வழி தாக்குதல் நடத்தியதில் பலி எண்ணிக்கை நாற்பதாக உயர்வு பெற்றுள்ளது தமிழகத்தில் நடைபெற்று வரும் காவிரி உள்ளிட்ட போராட்டங்களுக்கு ஆதரவு வகையில் ஆஸ்திரேலியாவில் வாழும் தமிழர்கள் கொட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் விளையாட்டுச் செய்திகள் டெல்லி டேர் டெவில்ஸ் அணியுடனான ஐ பி லீக் ஆட்டத்தில் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணி நாலு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது சங்கம் சார்பில் அமெரிக்காவில் நடைபெற்ற மேடிசன் ஓபன் உலக டூர் போட்டியில் இந்திய வீரர் வேலவன் செந்தில்குமார் சாம்பியன் பட்டம் வென்றார் இங்கிலாந்தில் நடைபெறும் பிரிமியர் லீக் கால்பந்து சாம்பியன்ஷிப் தொடரில் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டுக்கான சிறந்த வீரராக லிவர்பூல் அணியின் நட்சத்திர வீரர் முகமது சாலா தேர்வு செய்யப்பட்டார் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீராங்கனைகள் ஐந்து பேர் அரையிறுதிக்கு முன்னேறினர் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் மிகவும் சீனியர் முப்பத்தி ஐந்து வயதாகும் ஜூலன் கோஸ்வாமி இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனாக இருந்துள்ள அவர் மகளிர் ஒருநாள் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய வீராங்கனைகளின் பட்டியலில் இருநூறு விக்கெட்டுகளுடன் முதலிடத்தில் நீடிக்கிறார் வணிகச்செய்திகள் டாடா கன்சல்டென்சி நிறுவனம் பங்குச்சந்தையில் இன்று புதிதாக ஒரு சாதனையை படைத்துள்ளது பங்குச்சந்தையில் நூறு பில்லியன் டாலர் பங்கு மூலதனத்தை தொட்ட இந்தியாவின் முதல் நிறுவனம் என்ற பெருமையை டிசிஎஸ் பெற்றுள்ளது சர்வதேச சந்தையில் தேவை அதிகரித்து வருவதையடுத்து இந்திய நறுமணப் பொருள்களின் ஏற்றுமதி விறுவிறுப்படைந்துள்ளது நாட்டில் புதிய ஆடை வடிவமைப்பு ஆராய்ச்சித்திறன் குறைவு போன்றவற்றால் பின்னலாடை ஏற்றுமதி கடும் சரிவையை சந்தித்து வருவதாக திருப்பூர் ஆயத்தப்படை ஏற்றுமதியாளர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இந்தியாவுக்கு வெளிநாடுகளில் பணி செய்யும் இந்தியர்கள் அனுப்பி வைத்த மொத்த தொகை தொள்ளாயிரம் கோடி டாலர் என உலக வங்கி தெரிவித்துள்ளது பட அதிபர்கள் வேலைநிறுத்தம் முடிந்துள்ளதால் கோடையை குறிவித்து பல படங்கள் வரிசை கட்டுகின்றன அடுத்த இரண்டு மாதங்களில் முப்பது படங்கள் வரை திரைக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பாண்டியராஜ் இயக்கத்தில் கார்த்திக் நடித்துள்ள படம் கடைக்குட்டி சிங்கம் இதில் விவசாயி கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் கார்த்திக் அஜித் நடிப்பில் உருவாகவிருக்கும் விஸ்வாசம் தீபாவளிக்கு ரிலீஸாக வாய்ப்பில்லை என்று படக்குழுவுக்கு நெருங்கிய வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி செய்திகள் நிறைவடைகின்றன தினம் ஒரு பொது அறிவு குவியல் அறிவோர் அஞ்சல் தலை கதை சொல்லும் நீதி இது போல் பல தரமான நிகழ்ச்சிகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்